வணக்கம் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமளம் ஞானபிரியன் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் பிரிஸ்பர்ன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றுள்ளவர் நிஷி கோரி இரண்டாவது கேள்விக்கான பதில் சன்கால்ப் என்பதன் விரிவாக்கம் ஸ்கில்ஸ் அக்யூசேஷன் அண்ட் நாலெட்ஜ் அவேர்னஸ் ஃபார் லீவ்லிஹுட் மூன்றாவது கேள்விக்கான பதில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அமையவுள்ள இந்திய நகரம் அகமதாபாத் நான்காவது பதில் மிஷன் சக்தி திட்டம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரையில் வட்டியில்லாத கடன் வழங்குவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் ஒடிஷா இனி இன்றைய கேள்விகள் பொது பிரிவினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் அறிவிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு சதவிகிதம் எவ்வளவு இரண்டாவது கேள்வி நிலவின் மறுபக்கத்தில் இறங்கிய முதல் விண்கலம் எனும் பெருமையை பெற்றுள்ள சேஞ்ச் ஃபோர் விண்கலம் எந்த நாட்டைச் சேர்ந்தது மூன்றாவது கேள்வி சாமிபத்தில் பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு பரப்பளவில் இருபத்தி மணி நேரத்தில் கான்கிரீட் பணிகளை முடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள போலாவரம் திட்டம் எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளது நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சர்வதேச பட்டம் விடும் திருவிழா நடைபெற்ற இடம் எது